பாத்திரம் காஞ்சதும் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் இந்த சுகரை பரவாயில்ல கொட்டி அப்படி உருகும் அதுவே உருகும் கொஞ்சம் உருகினதும் நம்ம அப்படியே லைட்டாக கலந்து விடுவோம் அது கேரமலைஸ் ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகணும் ரொம்ப டார்க் ஆகிட்டோம்னா ரொம்ப டார்க் ஆகாம கோல்டன் கலர் வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை முந்திரி கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு பக்கத்தில் ஒரு எவ்வ சில்வர் பிளேட் வச்சு லைட்டாக நெய் நெய் மிட்டாய் இதில் பொட்டி நல்லா பரப்பி விட்டுடுவோம் பரப்பிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்ல சீக்கிரம் செட் ஆயிடும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை உடனே டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணிட்டு எடுத்தோம்னா சூப்பா பானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முந்திரி நெய் மிதாய் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்